வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்காவது செய்தித் தேவை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தைத்திங்கள் இரண்டாம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார் தமிழக செய்திகள் தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரும் இருபத்தி மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் நடக்கிறது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் புதிய நிறுவனங்கள் தொடங்க இருக்கின்றன தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் வரும் பதினெட்டாம் தேதி நடக்கிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உலகெங்கும் உள்ள தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு தமது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என தமிழில் தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக சயனையும் மனோஜையும் தமிழக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்கள் இருவரும் தீவிரவாதிகள் என டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் திரு மேத்யூஸ் அவர்கள் பேட்டி அளித்துள்ளார் மேலும் இவர்களை கைது செய்த தமிழக காவல்துறை மீது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் திரு மேத்யூ தெரிவித்துள்ளார் தமிழக ராணுவ தொழில் வழித்தடத்தை திருச்சியில் இருபதாம் தேதி ராணுவ மந்திரி நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைக்கிறார் சென்னை ஓசூர் சேலம் கோயம்புத்தூர் திருச்சி ஆகிய இடங்களில் உள்ள இராணுவ தொழிற்சாலைகளை இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைகிறது தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மதுரை அவனியாபுரத்தில் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது சீரி பாய்ந்த காளைகளை இளம் காளையர் அடக்கி பரிசுகளை அள்ளிச் சென்றனர் மத்திய அரசின் விவசாய விரோத போக்கை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் குடியரசு தினத்தன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என திரு பி ஆர் பாண்டியன் அறிவித்துள்ளார் இந்திய செய்திகள் கர்நாடக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை இரண்டு சுயேட்சை எம்எல்ஏக்கள் திரும்ப பெற்றனர் மகாராஷ்டிராவில் நர்மதா ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் காஷ்மீர் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இந்திய ராணுவ அதிகாரி ஒருவர் பலியானார் எழுபத்தி இந்திய ராணுவ தினம் நேற்று கொண்டாடப்பட்டது இந்திய ராணுவத்தின் முதல் இந்திய தலைமை தளபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி பீல்டு மார்ஷல் கே கரியப்பா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆண்டுதோறும் ராணுவ தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஒடிசாவில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் டெல்லியில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட உலகின் மாசு நிறைந்த நகரங்களின் பட்டியலில் இந்தியாவின் ஒன்பது நகரங்கள் இடம் பிடித்துள்ளது இந்தியாவில் கடந்த ஆண்டு மட்டும் பத்து லட்சம் பேர் மாசு காரணமாக உயிரிழந்துள்ளனர் அயல்நாட்டுச் செய்திகள் கனடாவை சேர்ந்தவருக்கு சீனாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இருநாட்டு உறவுகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சவுதியை சேர்ந்த அல் குணான் என்ற பெண் கடந்த வாரம் பெற்றோர் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறி அவர்களிடம் தப்பித்து தாய்லாந்தில் அடைக்கலம் கூறினார் அவருக்கு தற்போது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அடைக்கலம் அளிக்க முன் இதற்கு சர்வதேச பெண்கள் அமைப்புகள் அவருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளன பிரெக்சிட் மசோதாவை அமல்படுத்துவதில் தோல்வி ஏற்பட்டால் அது நம்பிக்கை மீறலாகும் என இங்கிலாந்து பிரதமர் தெரேசா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள பிரபல வணிக வளாகம் ஒன்றில் மர்ம நபர்கள் மூன்று பேர் திடீர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் ஒரு பெண் உட்பட இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது சீன விண்கலம் நிலவுக்கு எடுத்து சென்று விதைத்த பருத்தி செடி முளைத்து வருவதாக சீன விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் பருத்தி செடி வளர்ந்து வரும் புகைப்படமும் வெளியிடப்பட்டுள்ளது தைவானுக்கு நீர் நீர்மூழ்கி தொழில்நுட்பங்களை இந்தியா உள்ளிட்ட நாடுகள் வழங்கக்கூடாது என சீனா கூறியுள்ளது வணிகச் சேதிகள் வாட்ஸ்அப் பேமெண்ட் சேவை தொடர்பான வழக்கில் ரிசர்வ் வங்கியை பிரதிவாதியாக சேர்க்க உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது பயணிகள் வாகன விற்பனை கடந்த டிசம்பர் மாதமும் சரிவை சந்தித்துள்ளது இத்துடன் கடந்த ஆறு மாதங்களில் ஐந்தாவது முறையாக விற்பனை சரிவடைந்துள்ளது நாட்டின் சில்லறை பணவீக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக இருந்தது இது கடந்த பதினெட்டு மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைந்த அளவாகும் பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கை ஐம்பத்தி இரண்டு சதவீத அளவுக்கு குறைத்துக் கொள்ள திட்டமிட்டு வருவதாக மத்திய நிதி சேவைகள் துறை செயலாளர் ராஜீவ் குமார் தெரிவித்தார் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அடிலே நகரில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது விராட் கோலி சதமடைத்தார் ஆசிய கோப்பை கால்பந்து தொடரில் இந்திய அணி பஹ்ரைன் அணிக்கு எதிராக கடைசி நிமிடம் வரை போராடி தோல்வியை சந்தித்தது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளின் முதல் சுற்று ஆட்டங்களில் ரஃபேல் நடால் மரியா ஷரப்போவா ஷெரீனா வில்லியம்ஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர் முன்னணி வீரர் ஆண்டி முரே அதிர்ச்சி தோல்வியடைந்தார் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு தமிழக அணி முன்னேறியது தனது நாலாவது லீக் போட்டியில் தமிழக அணி ஹிமாச்சல் பிரதேச அணியை எட்டுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வென்றது திரைச்செய்திகள் ஆரி ஐஸ்வர்யா தத்தா நடிப்பில் புதிய படம் ஒன்று உருவாகி வருகிறது இப்படத்தை ஐயன் ஆர் படத்தை ராஜமித்ரன் இயக்கி வருகிறார் குட்டி ரேவதி இயக்கும் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் மெட்ராஸ் படத்தில் ஜானி கதாபாத்திரத்தில் நடித்த புகழ் பெற்ற ஹரி கிருஷ்ணன் பொங்கல் பரிசாக அதிரடியாக இந்தியன் 2 படத்தின் பர்ஸ்ட் லுக் போஸ்டரை இயக்குனர் சங்கர் வெளியிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தி இருக்கிறார் இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்